ணேயமேவிரம் பேஜிங்கைஸ்வூஷா விதா நரிஷ்டேமி ஸ்வதினோஸ்பாதி முண்டகோபத் மூன்றாவது முண்டகம் இரண்டாவது ஃண்டண்டம் முதல் மந்திர சவேதை தரம்தாமையம் நாதி சு புருஷ திவர் உபனீத்மக்கானஃலன அந்த ஜானத்தை பெறுவதற்கான சாதனங்களையும் உபதேசிக்கிறது என்று பார்த்தோம் முதல்கண்டம் இந்த மூன்றாவது முண்டகத்தின் முதல் கண்டத்தின் கடைசி பகுதி ஆத்ம ஜானி ஈஸ்வர துல்லியகா ஆத்மஜ்யி ஈஸ்வரனுக்கு சமானம் அகங்காரமற்று இருப்பதால் நல்ல சத்குணங்கள் இருப்பதால் அவனை பூஜிக்க பூஜிக்க நமக்கு நன்மைகள் ஏற்படும் எப்படி கோயில் கோயிலுக்கு போனால் நமக்கு ஒரு இது இருக்குது சமயக்கட்டுக்கு போகிறதுக்கும் கோயிலுக்கு போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது வித்யா பீட்டத்துக்கு போனால் அங்கே வந்து ஒரு சாநித்தியம் இருக்குது அந்த சாநித்தியத்தை நான் உணர்கிறேன் அப்படி சொல்கிறோம் அதே மாதிரி ஞானியினுடைய சந்நிதியிலும் சாநித்தியத்தை உணர்கிறேன் அவருடைய ஜானம் அவருடைய சத்குணங்கள் அவைகளெல்லாம் எனக்கு எனக்கு என எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது எனக்கு நன்மையை உண்டு பண்ணுகிறது எனவே நான் என்ன பண்ணுறேன் அவரை நமஸ்காரம் பண்ணுறேன் ஆகவே ஆத்மஜ்ஞானி இன்னொருத்தருடைய நமஸ்காரத்துக்காக வாழலை உபனிஷத் சொல்கிறது ஆத்ம ஜ்யானி ஈஸ்வரனுக்கு சமானம் நீ பண்ணுற கர்மா உபாசனை கூட காலாந்தரத்தில் பலனை கொடுக்கும் நீ பண்ணினியான உடனே பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் ஆகி உபனிஷத்துக்கு இதில் தாத்யம் இல்லை முழுக்க முழுக்க வைராக்கியத்தை உபதேசிக்கிற கிரந்தம் வைராக்கியத்தை உபதேசிக்கிற ஒரு நூல் இதை ஏன் சொல்லுகிறதுன்னு சொன்னால் இந்த பழகினா அவனுக்கும் அவன் அறியாமல் வைராக்கியம் வரத்தான் செய்யும் முதல்ல வந்து இதெல்லாம் கேட்குறதெல்லாம் கொடுத்தாலும் கூட பணத்தை கொடுக்குறோம் அதை கொடுக்குறோம் எல்லாம் கொடுத்தாலும் கூட கடைசியில் வந்து நீங்கள் இத்தனையும் கொடுத்துட்டு நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் எப்படி ஆனந்தமாக இருக்கீங்கன்னா அதை கேளு நீ அதுதானப்பா முக்கியமான விஷயம் ஏதோ ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு ஒரு ஜானி ஒருத்தர் யாரோ ஒருத்தர் நமஸ்காரம் பண்ணி கேட்டிருக்கான் அவர் ஏதோ பாத்திரத்துக்குள்ளே கையை விட்டார் வைரமெல்லாம் எடுத்து கொடுத்துட்டார் வைரக்கல்லாக கொடுத்து இவன் அந்த வைரங்களில் வச்சு எல்லாம் பண்ணி பிரிச்சானே அவருக்கு சந்தேகம் வந்தது அவர்கிட்ட இன்னும் நிறைய இருக்குமே அவர் மாத்திரம் ஏன் இப்படி தெருவிலையே உட்கார்ந்துருக்கார் ஒரு ஓரமாக அது அது வரைக்கும் கேட்க தெரியல அவனுக்கு முதல்ல அதில் கவனமாக இருந்தான் அவரேன் இப்படி ஓரமாக மடத்தடியில் எங்கேயோ எங்கெல்லாம் இருக்காரு அப்படின்னா அப்போ அவர்கிட்ட போய் கேட்டார் நீங்கள் இதை காட்டில் ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்க போல் இருக்கு அதனால தானே இருக்கீங்க சா சந்தோஷமாக இருக்கீங்கன்னு அது இருக்குன்னா நீ இந்த நான் கொடுத்த வைரத்தெல்லாம் தூக்கி எறியணும் அதோட பலனெல்லாம் நீ தூக்கி போட்டு வந்தால் தான் கொடுப்பேன்னார் அப்படி கதையெல்லாம் கேட்டிருக்கோம் நாம் மாதிரி நிறைய இருக்கு ஆ உபரிஷத்துக்கு தாத்பரியம் வந்து போகத்தை கொடுக்கக்கூடிய சக்தி அர்த்தகாமத்தை கொடுக்கக்கூடிய சக்தி ஜானிக்கு இருக்குன்னு சொல்கிறதுல தாற்பயம் இல்லை அவன் ஈஸ்வரனுக்கு சமமானவன் அவனை பூஜை பண்ணினா உனக்கு எல்லா கஷேமங்களும் ஏற்படும்ங்கிறதுல தாற்பயம் அதை நேராக சொன்னால் அப்படி இருக்காது அதெல்லாம் கிடைக்கும் சொன்னால் தான் வருவார்வர் உபநிஷத்துக்கு அது தெரியறது எதை கேட்டாலும் கொடுப்பார் அதுக்காக கொடுக்க மாட்டார்னு அர்த்தம் இல்லை அது வர செய்யும் ஆனால் அது பூர்ணத்துவத்தை கொடுக்காது காத்தியாயனிக்கிட்ட மைத்ரேயர் சொன்ன மாதிரி மைத்ரேய்கிட்ட கா யாக்கியவல்யர் சொன்ன மாதிரி தான் நீங்கள் அடைஞ்சிருக்கிற அந்த ஆனந்தம் எனக்கு கிடைக்குமா இந்த செல்வத்தினாலன்னா கிடைக்காதுன்னு அப்போனா எனக்கு நீங்கள் அடைஞ்சிருக்கிறத கொடுங்கொழேன்னா ப்ரியே நீ சிஷ்யாயிரு நான் உனக்கு பாடம் சொல்லித்தரேன் அப்புறம் ஞானத்தை கொடுக்குறார் யாஜ்யவல் கேர் பார்க்குறோம் நாம ஆகவே உபநிஷத்துடைய தாத்பரியத்தை நம்ம மறந்துடக்கூடாது உபநிஷத்தில் என்ன சொல்லியிருக்கு முண்ட கோபநிஷத்தில் சன்னியாசியை பூஜை பண்ணினால் பணங்காசு கிடைக்கும்னு சொல்லியிருக்கு அதான் தாற்பயம் முண்ட கோபநிஷத்தில் கடைசியில் மு முதலுக்கே மோசம் போச்சேப்பான் பராவித்யா அபராவித்யான்னு பிரித்து அபராவித்யாவோட பலன் இந்த விஷய சுகம்னு எல்லாம் சொல்லி அவ்வளோ தூரம் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கு பிரவாகியத்தை அதிருடா யஜ்ஞரூபாகனு சொல்லியிருக்கு இதெல்லாம் விட்டுவிட்டு இதை போய் பிடிச்சிட்டுருக்கியப்பாப்பா புரிஞ்சுக்கணும் நாம் அதில் தாற்பயம் இல்லை இது இது பிரயோஜனம் ஞானி ஸ்துதி ஞானியினுடைய மகிமை அவர்கிட்ட எல்லாம் கிடைக்கும் அது ஒன்றும் தப்பு இல்லை मंत्र सका भक्त अर्थकाम प्राप्ति कम भक्त अंक अर्चय इं उपात तस्मा आत्मज्ञ ह्यर्चये भूति काम शंकराचार्य पाद प्रक्षा शुश्रूषा नमस्कारादिभि भूतिका विभूतिम्छु अर्चय அவர் மனசு நல்ல மனசு எந்த லோகத்தை வேணாலும் நமக்கு அவர் கொடுக்க முடியும் எந்த பொருளை வேணாலும் அவர் கொடுக்க முடியும் உனக்கு வந்து இஷ்டசித்திர்பவத்து அப்படி சொல்லிவிட்டார்னா இஷ்டசித்திர்பவத்து உன்னுடைய விருப்பம் நிறைவேறுவதாகுக அப்படி சொல்லி இஷ்டசித்திர்பவது சொல்லிவிட்டார்னா அது தர்மமாகவும் இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் நம்முடைய விருப்பம் தர்மத்துக்கு முரண்பாடாக இருந்தால் அது பலிக்காது ஆக நம்முடைய விருப்பமும் தர்மத்துக்கு உட்பட்டதாக இருக்கும் இருந்தால் அவர் சொல்லுவார் இஷ்ட சித்தர் பவத்து உன்னுடைய விருப்பம் நிறைவேறுவது ஆகுக அப்படி ப்ளஸ் பண்ணுவார் இங்கே என்னன்னா இந்த முதல் இந்த மந்திரத்தில் அண்மையம் பண்ணுறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது காலையில் இப்போ சொல்கிறேன் நான் ஏதத்து பரமம் பிரம்ம தாம சகாவேத தாமன்ன சிறந்த அர்த்தம் சொல்கிறார் சங்கராச்சரன் இந்த சிறந்த மெய்ப்பொருளை மேலான மெய்ப்பொருளை உத்கிருஷ்டம் சர்வகாம நாம சர்வகாமாம் ஆசிரியம் தாமன்ன ஆசிரயம் அதாவது சிறந்த சிறந்த இருப்பிடம் சிறந்த புகலிடம் அப்படிலாம் சொல்லணும் கதிர் பர்தா பிரபு சாட்சி நிவாசரணம் சுகிருது பிரபவ பிரலயஸ்தானம் நிதானம் பீஜமவ்யம் ஒன்பதாவது அத்தியாயம் பகவத்கீதை கதி பர்த்தா பிரபு சாட்சி நிவாசா சரணம் சுகிரு பிரபவ பிரலயா ஸ்தானம் நிதானம் அவ்யம் பீஜம் இப்படி பகவானுக்கு இதெல்லாம் பேர் கதையே நம பர்திரே நமெல்லாம் சொல்லலாம் பிரபவ நம சாட்சிணே நம நிவாசா நம சரணாய நம சுகிருதே நம அப்படியே சதுர்த்தி பக்தியில் போட்டால் நாமாவளியாக பண்ணலாம் பிரபவாய நம பிரலயா நம ஸ்தானா யநம நிதானாய நம அவாய்பீஜா நம அப்படியே சதுர்த்தி பக்தியில் போட்டால் அந்த பரம தாமத்தை அவன் ஐவர் தாமங்கிறதுக்கு சிறந்தன்னு அர்த்தம் இல்லை ஆசிரியம் தான் பரமங்கிறதுக்கு உத்கிருஷ்டம் சிரேஷ்டம் மேலான அந்த சிறந்த புகலிடமான பரம்பொருளை சகல ஆதாரமானதுன்னு அர்த்தம் சகாவேத அவன் நன்கு அறிவான் எப்படி இப்படி குருமுகமாக சாஸ்திர விசாரம் பண்ணி தெரிந்து கொண்டிருக்கிறான் எத்த விஸ்வம் நிகிதம் எதனிடத்தில் இந்த உலகம் அனைத்தும் ஒடுங்கியிருக்கிறதோ நிஹிதம் விஸ்வம் நிகிதம் எஸ்மின் பிரம்மணின் அர்த்தம் தத் பிரம்ம வேத எத்திர விஸ்வம் நிஹிதம் பிரம்ம பரமம் பிரம்மதாம ஏதத்து ஏதத்து பரமம் பிரம்மதாம வேத அதை தன்னுடைய ஆத்மஸ்வரூபமாகவே அவன் அறிந்திருக்கிறான் எதனிடத்தில் உலகங்கள் அனைத்தும் இருக்கிறதோ சர்வ ஆதாரமான அந்த பிரம்மன் ஜகத ஆதாரமான பிரபஞ்ச ஆதாரமான அந்த பிரம்மன் மேலான பிரம்மன் எவனுக்கு ஆத்மஸ்வரூபமாகவே நன்கு சுத்தமாக விளங்கி கொண்டிருக்கிறதோ பிரம்மஸ்வரூபம் எவனுக்கு சுப்ரம் பாதி சுத்தமாக தெளிவாக அந்த பரம்பொருள் தத்துவம் அவனுக்கு விளங்கி கொண்டிருக்கிறது உள்ளங்கை நெல்லிக்கணி போல நெல்லிக்கணி போல அதனை தெளிவாக விளங்கிக் கொண்டிருக்கிறான் அந்த புருஷனை யேத தம் புருஷம் அப்படி போட்டுக்கணும் யஹா வேத அந்த சஹாவேதங்கிறத நம்ம மாற்றி போட்டுக்கணும் யா வேத தம் புருஷம் ஏ ஹகாமாக உபாசத்தை அந்த புருஷனை அந்த புருஷனைனா அந்த ஜானியை ஆத்மானியை பிரம்மாத்ம ஐக்கிய ஜானியை ஏ ஹகாமாக நிஷ்காமாக கர்மபல திருஷ்ணா விவர்ஜிதாக இப்படிலாம் போட்டுக்கணும் அகாமாகன்னா உலக ஆசை இல்லாதவர்கள் தீராக இவங்க வந்து மற்ற உலகமே பணம் பதவி புகழுக்கு ஓடி போகிறது அதில் எல்லாம் தைரியமாக அந்த கூட்டத்திலேயே சேராமல் இருக்கான் விவேக்கி தப்பிச்சுட்டான் தீராக அகாமாக அந்த அகாமத்துவத்துக்கு காரணம் என்ன அகாமனா வை விராக் வைராகிய வைராக்கியசீலாக தீராக விவேகினாக உபாசத்தே விவேக வைராக்கியத்தோட போய் யாரை பூஜை பண்ணுறான் ஆத்மஜானியை பூஜை பண்ணுறான் அதீஹி பகவோ பிரம்மேதி எனக்கு பிரம்ம ஜானத்தை கொடுங்கோ அது கூட முதல்ல சொல்லலை போய் அவருக்கு உபாசனை பண்ணுறான் அவருக்கு பூஜை உபாசனைன்னு சொன்னர்த்தம் அவருக்கு சேவை பண்ணுறான் தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்ரஷ்னேன சேவையா அப்படி பண்ணால் அவர் சும்மா வரப்பார் அவனுக்கிட்ட வந்து உனக்கு என்ன வேணும்பா அப்படின்னு கேட்டால் அவருடனே கோநாம பந்தகா கேள்வி கேட்பார் அதனால் எனக்கு ஆத்ம ஜியானத்தை கொடுங்கோ தரதி சோகம் ஆத்மவித்து சோகம் பகவ் சோசாமி அதீஹி பகவோ அந்த மெய்ப்பொருளை மெய்ப்பொருளை பற்றிய அறிவை அருளுங்கள் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணின உடனே அவர் உபதேசம் பண்ணுவார் அந்த உபதேசத்தை கேட்டு அவனும் என்ன ஆவான் அதனால அவனுக்கும் என்ன ஆகும் என்ன பண்ணுவார் தனக்கு சமஸ்வீயம் சாமியம் விதக்தே தன்ன மாதிரியே அவன் ஆக்கிடுவார் தான் எப்படி பற்றற்ற ஸ்தித பிரஜனாக மெஞ்ஞானியாக இருக்கிறாரோ அப்படியே குருநாதர் என்ன பண்ணுவார் சிஷ்யனையும் அப்படி ஆக்கிவிடுவார் ஸ்வீயம் சாமியம் விதத்தே நிருபமஸ்தேனவா லௌகிக்கோபி ரொம்ப அழகான ஸ்லோகம் படிச்சிருக்கோம் குருநாதர் என்ன பண்றார்னா தன்ன மாதிரியே அவன் ஆக்கி விடுறார் ஞானத்தை கொடுத்து அவனும் பூர்ணானந்தத்தை உணர்வு வண்ணம் செய்கிறார் அதனால அவனுக்கு என்ன தே ஏ உபாசத்தை யாரு ஞானிய உபாசனை பண்ணுகிறார்கள் உபாசத்தைன்னா அர்த்தம் அரிகில் இருந்து அவருக்கு தேவையான உபகாரங்களை செய்து அவரை போற்றி பணிந்து வணங்கி அவர் அருளுகின்ற உபதேச மொழிகளையெல்லாம் நன்கு கேட்டு செவிமடுத்து அதை தன்மயமாக்கிக் கொள்கிறான் அப்படி ஆக்கிக் கொள்கிறவன் என்னாகிறான் சுக்ரம் அதிவர்த்தி மறுபடியும் தந்தையினிடத்தில் போய் விதையாவதில்லை சுக்ரம்ங்கிற வார்த்தைக்கு நிறுபீஜம் மனிதனிடத்திலே தோன்றும் விதை என்று பொருள் சுக்கரம் சுக்லம் விந்து அர்த்தம் மறுபடியும் அவன் விந்துவாவது இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் பிறப்பதும் இல்லை மீண்டும் இந்த உடல் வாழ்க்கையில் அவன் ஈடுபடுவதில்லை அதெல்லாம் சங்கராச்சாரியன் நல்லாவே விளக்கி சொல்லியிருக்கார் ஏதோ ஸ்ருதியை கோட்பன்று எங்கே இருக்குன்னே தெரியல ஆதிசங்கரர் ஒரு வேத மந்திரத்தை கோட்பன்றுறார் அந்த வேத மந்திரம் எங்கே இருக்குன்னே தெரியல அது பழக்கத்திலேயே இல்லை அப்போ என்ன தெரிகிறது சங்கராச்சாரியாருக்கு பின்னாலேயும் வேத மந்திரங்கள் சிலது அழிந்திருக்கிறது என்று தெரிய வருகிறது பலது தெரிகிறது ஒன்று ரெண்டு அங்கங்கே அவர் கோட் பண்ணுற மந்திரங்கள் தெரியல எங்க இருக்குன்னு சோர்ஸே தெரிய மாட்டேங்க நான் புன்கொசித் ரத்தி கருதி இது மறுபடியும் அவன் இந்த புலனின்ப நுகர்ச்சியில் ஈடுபடுவதில்லை அப்படிங்கிற வார்த்தை ஸ்ருதியில் இருக்குங்கிற இது எந்த ஸ்ருத்தின்னு தெரியுது போய்ட்டு போட்டோம் ஆகையினால் என்ன பண்ணணும்னா மெய்ப்பொருளை அறிந்த ஞானியிடம் ஞானியிடம் அணுக்க தொண்டனாக இருந்து ஆன்மாவை அறிந்து கொள் அப்படி போடணும் நம்ம பாஷையில் மெய்ப்பொருளை நன்கு உணர்ந்த ஞானியிடம் அணுக்க தொண்டனாக இருந்து ஆன்மாவை அறிந்து கொள் அப்படி சொல்லணும் அப்படி அறிந்து கொள்கிறது என்னென்ன தஸ்மாக அதா தம் பூஜையே தித்தி அபிப்பிராயா அவனை பூஜை பண்ணு ஆகா அவர்கிட்ட போய் அர்த்த காமத்தை கேட்டால் அர்த்த காமத்துக்கும் பிளஸ் பண்ணுவார் கோயில் கட்டணும் அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னா அதுக்கும் ஆசீர்வாதம் பண்ணுவார் கல்யாணம் நடக்கணும்னா அதுக்கும் ஆசீர்வாதம் பண்ணுவார் என்னத்துக்கு வேணாலும் ஆசீர்வா கோயிலில் போய் சுவாமிகிட்ட கேட்டால் அவர் வாயத்திறந்து பேச மாட்டார் இவர் வாயத்திறந்து சொல்லுவார் ததாஸ்து சொல்லுவார் இல்லாட்டி அட்லீஸ்ட் கையவாவது காட்டுவார் அப்படின் பார் கையை காட்டுவார் பகவான்கிட்ட சொல்லுங்க பார் எதையா பண்ணி அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து போகிறவங்க எல்லோரும் நிச்சயமாக நமக்கு கிடைக்குங்கிற ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டி விடுவார் அதை அவரால் பண்ண முடியும் அதனால் அவர்கிட்ட போய் இதை யார் எங்கே தப்பித்தவறி இங்கே போய் பாருங்கள் காஞ்சி மடம் ஷிங்கேரி மடத்திலலாம் போய் பாருங்கள் யாராவத்தனா போய் அதிகி பகவோ பிரம்மேத்தி நான் கேட்க போகிறான் நம்மள்ட்டே புதுக்கோட்டைக்கு நாளாக நீங்கள் போயானு நான் ஆனால் நல்லவேளை அங்கே ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணிட்டோம் அதிகி பகவோ பிரம்மேதி குரூப்பெலாம் இங்கே வந்திருக்காங்க பாருவோம் அங்கேருந்து இங்கே வந்திருக்காங்களே புதுக்கோட்டையிலேருந்து இங்கே வந்துருக்காங்க அதீஹி பகவோ பிரம்மேத்தின்னு எத்தனை பேர் கேட்க போகிறாங்க இப்படியே கொடுத்துட்டே இருக்கணும் கை வலிக்க வலிக்க கொடுத்துருக்கணும் பிரசாதம் கொடுக்கணும் எல்லாம் பண்ணணும் செங்கேரி செங்கராஜராக தீர்த்தம் கொடுக்கணும் நிறுத்திட்டு தோல் வழியா தாங்க முடியலையா அப்படி சொல்லி அது மாத்திரம் இல்லை அதுக்கு பல காரணம் சொல்கிறாங்க அது மாத்திரம் இல்லை வந்திருக்கு கூட்டமோ கூட்டம் அவர் எங்கிட்டயும் ஒரு தடவை இந்த பாருப்பா திருப்பதியை விட கூட்டம் கூடி போயிடுச்சு திருப்பதியில் பெருமாள் பேச மாட்டார் நாங்கள் எல்லார்ட்டையும் பேச வேண்டியிருக்கு கேட்குற விஷயங்கள் ஒன்றும் நம்ம லைஃபுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாததாக இருக்குது இதுக்கெல்லாம் உட்காந்து ததாஸ்து ததாஸ்து சொல்லி இப்படி ஒரு மாதிரி ஆகிட்டு சாஸ்திரம் மறந்துடும் போல் இருக்கு அப்படின்னு அவங்க நம்மள்ட்ட சொல்கிற போதே தெரியறது என்ன பண்ணுறது பொறுப்பு பெரிய பொறுப்பு அதனால் ஜனங்கள் என்ன நினைப்பாங்க சரி அப்படி சொல்லி அனுகிரம் பண்ணிகிட்ருக்க வேண்டியதான் சரி அவங்கள்ட்ட போய் எதெல்லாம் சொன்னால் புரியுமோ நீங்கள் வந்து நீங்கள் எல்லாரும் பக்தர்களே நீங்கள் விரும்புகிற பொருளெல்லாம் அனித்தியம் அசுகம் இதெல்லாம் வந்து இந்த விஷயத்தையே எங்கிட்ட வந்து சொல்லுகிறீர்களே இதெல்லாம் நல்லதுக்காக இருக்குமா அப்படின்லாம் சொன்னால் புரியுமோ நேராக சொல்லக்கூடாது கதையெல்லாம் சொல்லணும் ஜடபரதர் கதையை சொல்லி அந்த கதையை சொல்லி இந்த கதையை சொல்லி நிறைய கதையெல்லாம் ஓஹோ அந்த கதையை அப்படி ஆயிடுத்து போட்டுருக்கு அப்படின்னு பாங்கணும் ஆனால் நம்ம கதை வேறு அந்த கதை உன் வாழ்க்கையோடு சம்மந்தப்படுத்தி பாரப்பா சரி இனி அடுத்த மந்திரத்துக்கு போ முன்னாடி முடிக்க முடியாது காமியா சாமிர் பரவத்மனஸ் இவ பிரவிலீயா कामयते जायते तत्र तत्र ய காமய மன சாமே திறத்த பமஸ்மே பிரலீயா இந்த ஸ்லோகம் இந்த மந்திரம் அடிக்கடி சங்கராச்சாரியாரால் கோட் பண்ணக்கூடிய ஒரு மந்திரம் சர்வே காமாக இகைவ பிரலீ பிரபிளீயந்தி அனைத்து ஆசைகளும் இங்கேயே முற்று பிறவிதோறும் ஆசை தொடர்வது இல்லை இங்கேயே இப்பொழுதே அனைத்து ஆசைகளுக்கும் அனைத்து ஆசைகளையும் என்ன பண்ணுறது அனைத்து ஆசைகளையும் ஒரு இடத்துல வச்சு அதுக்கு செதம் ஊட்டி ஓம் ஸ்வாஹா முடிச்சு விடுறது என்னெல்லாம் உனக்கு ஆசையெல்லாம் இருக்குது எழுதப்பா அவர் நோட் புக்கே கொடுத்துட்டேன் என்னெல்லாம் ஆசை இருக்குது சொல் எல்லாத்தையும் வரிசையாக சொல்லி எழுதிப்பிட்டு என்னென்ன ஓமகுண்டத்தில் ஓம் ஹ்ரீம் புவனேஸ்வரியை ஸ்வாஹா முடிஞ்சது ரெண்டு அர்த்தம் இருக்குது உனக்கு வேண்டியது கிடைக்கும்னு ஒரு அர்த்தம் இருக்குது உனக்கு ஆசையெல்லாம் போகட்டும்னு இருக்குது ஸ்வாஹா இகைவ காமாக பிரபிளீய்தி பகவத்கீதை அறுபத்தி இல்லை எழுபத்தி ஒன்றாம் ஸ்லோகத்தில் நினச்சி பாருங்கள் எழுபதாம் ஸ்லோகம் நினைக்கிறேன் ஆூரியமான அச்சல பிரதிஷ்டம் சமுதிரமாவிசந்தி யத்வத் தத்வத் காமாஜம் பிரவிசந்தி சர்வே சாந்தி மாப்னோதி ந காம அதெல்லாம் இதோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும் ஒப்பிட்டு பாருங்கள் அந்த ஸ்லோகத்தையும் பகவத்கீதை ஒ ஒன்பதா எழுபதாவது ஸ்லோகம் இரண்டாவது அத்தியாயம் இதையும் ஒப்பிட்டு பாருங்கள் இந்த மந்திரம் என்ன சொல்லுகிறது எல்லாம் அதில் இருக்கிறதே தான் தியாயத்தோபிஷயான் பும்சஹா சங்கஸ்தேஷூ பஜாயத்தை அறுபதா ஸ்லோகமாக இன்னொருத்தில அங்கே அதே ரெண்டாவது அத்தியாயத்தில் இருக்குது விஷயத்தையே விஷயத்தியானம் பண்ணுறவன் என்ன பண்ணுறான் அதை அடையிறான் அதையே நினச்சி நினச்சி நினச்சி அப்புறம் கடைசியில் புத்தி நாசாத் பிரணசத்தின்னர் இங்கே வருவோம் யஹா காமானு மன்னியமான காமயத்தே யஹான்னா எவன் ஒருவன் காமான் என்ன எப்போ பார்த்தாலும் வீடு வாசல் தனம் தானியம் பசு இதையே யோசிச்சுன்னு இருக்கான் எப்போ பார்த்தாலும் புல நின்ப விஷயங்கள் தான் இதை அனுபவிக்கணுமே அதெல்லாம் இருக்கணுமே கிடைக்கணும் முதல்ல அது கிடைக்கணுமே நல்லா இருக்கணுமே நல்லா இருக்கிறது தொடர்ந்து இருக்கணுமே இன்னும் இதுக்கு மேலே வந்தாலும் இது போகாமல் இருக்கணுமே இல்லையா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் முதல்ல ஒரு வீடு கட்டுவோம் அதுக்கப்புறம் என்ன ஆகும் கொஞ்சம் காசு கொஞ்சம் எல்லாம் சம்பாதிச்ச பிறகு பணம் இன்னும் கொஞ்சம் கூடும் கூடினோடனே என்ன தோணும் இந்த வீடு ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு தோணும் முதல்ல அந்த வீட்டில் தான் எல்லாமே ஆரம்பிச்சிது ஆகையினால் என்ன தோணும்னா நம்ம கொஞ்சம் பெருசு இன்னும் கொஞ்சம் பெரிய வீடாக கட்டிப்போம்னு தோணும் அதுக்கு அது அதுக்கு தகுந்த பிரயோஜனம் பரவாயில்லை என்னது ஸ்டேட்டஸ் வந்துடும் அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டை கட்ட அப்புறம் கிடச்சி அந்த வீடு என்ன அந்த வீட்டில் தான் நம்ம இருந்திருக்கோம் அதனால தான் இது வந்திருக்கு அதையும் விடப்படாது அதையும் இந்த சென்டிமெண்ட் வேல்யூ சென்டிமெண்டல் வேல்யூ வந்துடும் அதையும் விட முடியாது அப்புறம் என்னது நான் ரெண்டும் சேர்த்து காப்பாற்றி இதுக்கு லைட்டை போடு இதுக்கு எல்லாம் பண்ணு அதையும் காப்பாற்றி இதையும் காப்பாற்றி பெருசாகிடும் நான் ரொம்ப சொல்லலை விட முடியாது அப்புறம் அதுவும் போகாது அதை காட்டில் இன்னும் ஸ்டேட்டஸ் கூட்டிடுச்சுன்னா நம்ம ரிலையன்ஸோட வீடு கட்டியிருக்காரு அம்பானி தெரியுமா மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி சிலிற வீடு வீடு பெரிய வீடாக பிரம்மாண்டமான மாடிகள் ஏகப்பட்ட மாடிகள் எல்லா சர்வெண்ட்ஸுக்கும் பங்களா அத்தனை பேருக்கும் பங்களா அத்தனை பேருக்கும் எது பெரிய ஹோம் தேட்டர் உள்ளுக்குள்ளேயே மேலேயே வந்து பிளேன் இறங்கிற மாதிரி இது மனைவிக்கு ப்ரெசென்டேஷன் என்ன தெரியுமோ வெ வெட்டிங் டே ப்ரெசன்டேஷன் ஃப்ளைட்டு வாங்கி கொடுத்துருக்கார் அதனால என்ன அதுவே இதுவாக எல்லோரும் கண்ணும் வேற படும் அதுக்கப்புறம் பூஷணிக்காய் வேற சுற்றின்னு இருக்கணும் அப்புறம் அதுக்குன்னு ஒரு ப்ரீஸ்ட் தினம் ஹோமம் பண்ணிகிட்டே இருக்கணும் திருஷ்டி தோஷம் திருஷ்டி சகல தோஷம் திருஷ்டி தோஷம் நிவர்த்தி பவது பவதோ பவதுன்னு சொல்லிகிட்டே இந்த ஆஸ்தான புரோஹிதன் மாதிரி ஒருத்தன் இருந்துகிட்டே இருக்கணும் எப்போ பார்த்தாலும் அவர் காலம்பரை என்ன பண்ணுவார்னா ஒரு ஒருத்தன் பேர் நட்சத்திரத்தை சொல்லி இவன் திருஷ்டி தோஷம் போட்டு அவன் திருஷ்டி தோஷம் போட்டுன்னு அவர் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த பழைய இந்த மாயாபஜாரில் வரும் பார்வையும் ரட்சை இது ரட்சை இது ரட்சிகம் ரட்சை கவச்சம் இது காத்திடும் கவச்சம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி சாந்தின்னு சொல்லிகிட்டே இருப்பான் அவன் பார்த்தாலும் அடிக்கடி இவருக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும் பைத்தியம் முடிச்சிடும் யகா காமான மன்னியமான மன்யமானஹான எப்போ பார்த்தாலும் அதே நினச்சின்னு இருக்கான் அது வேணும் வேணும் வேணும் இருக்குது காமயத்தை ஆசைப்படுறான் காமானு கா மன்னியமானக மன்னியமானஹான்னு அர்த்தம் இடைவிடாத விஷயங்களையே தியானம் பண்ணுறான் சு பணத்தியானம் கிரகத்தியானம் பத்னி தியானம் புத்திரத்தியானம் அப்புறம் பேங்க் தியானம் இன்ட்ரெஸ்ட் தியானம் இப்படியே அதே தியானமாக இருக்கான் மாற்றி மாத்தி எதோ என்ன தியானம் பண்ணிட்டு இருக்கோம் திரும்ப திரும்ப பௌன புண்ணியன இதே தியானமோ தியானம் அந்த தியானத்தினால என்ன ஆகுறதுன்னா அதே அது சும்மா தியானம் பண்ணிட்டு இருந்தா சும்மா இருப்பானா உபனிஷத்தே வேதமே சொல்லியிருக்கு தஸ்மாத் எத் புருஷோ மனசாபி கட்சதி தத்வாச்சா வததி தத் समवर्तताधी காமஸ்தகிரே சமவாதி மனசோ ரேதிராசீத் சூரியமந்திர துருஷோ மனசாபி த்வாச்சூரியநஸமந்திரம் தர்ம கர்த்தா அதாவது மனசிலே நினைக்கிறான் அத வாக்கால் கேட்கறான் அப்புறம் வந்து பூஜை பண்ணுறான் கர்மா பண்ணுறான் இச் ஜானாதி இச்சி எதத்தே அறிகிறான் விரும்புகிறான் செயல்படுகிறான் இச் ஞானசக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி சகா காமபிஹி தத் தத்திர ஜாயத்தே பாருங்க ஜடபரதனுடைய கதையை படித்தோம்னா அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு ரிஷியாக போய் கட காட்டிலிருந்து தவன் செஞ்சு மோட்சம் அடையணும்னு போனவர் பெரிய ராஜத் துறந்தவர் நாட்டையே துறந்தவர் எல்லாவற்றையும் கொடுத்து க போய் க ஒரு காட்டுக்குள்ளே குடிசியை போட்டுக்கிட்டு தவம் பண்ண போனால் அவருக்கு முன்னால் ஒரு மான் வந்து மாட்டி அது அதை விட விசேஷம் அந்த தாய்மான் இந்த குட்டிமான பிரசவம் கொடுத்துட்டு சொத்து போயிடுத்து கருணாமூர்த்தி இறக்கப்பட்டார் அந்த இறக்கம் போ இறக்கம் ஒன்று போகிறோம் என்ன பண்ணார் அந்த குட்டிக்கு அதை காப்பாற்றி அதுக்கு மாட்டோடய பாலை கொடுத்து அதை ரொம்ப கா அது மான்கிட்ட மாத்திரம் மாட்டிடோன்னு வச்சுங்கோ அது இப்படி இருக்குது மான்கிட்ட பழகிட்டோம் விட முடியாது மான் வந்து ரொம்ப நம்மளை இதாகிட்டோம் அதுக்கு சக்தி இருக்குது அது உண்மைதான் நானே மாட்டிகிட்ருக்கேன் பழகிடும் அப்புறம் அது அது அது ஞாபகமாகவே இருக்கும் அந்த மான்கிட்ட போகணும் பேசணும் பழகணுங்கிற மாதிரி இருக்கும் அது ரொம்ப அன்பாகவும் இருக்கும் இந்த மானுக்கு அந்த சக்தி இருக்குது போ அந்த மா பார்த்தீங்களா எப்படின்னா மானன் ஞாபகத்துக்கு பாருங்கள் எங்க எங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்களா ஓ எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்கள் அது மானை பற்றி நினைச்சேன் நான் எந்த மானிட்ட பழகினேங்கிறதுலாம் ஞாபகத்துக்கு வருது அதெல்லாம் பார்த்தா மனசு வந்து அது ஞாபகத்துக்கு வருது அதுதான் பவர்ஃபுல் அது அதான் இவர் அதையே நினச்சார் கடைசியில் என்ன ஆச்சுன்னா அது இங்கே இங்கேயும் சுத்தின்றது ஒரு நாள் காணாமல் போயிடுச்சு அதே ஞாபகத்து இருந்தார் கவலை இப்போது அது எங்கே போச்சோ எங்கே போச்சோ எங்கே போச்சோ அந்த கவலையிலே செத்து போனார் அடுத்த பிறவியில் மானாவே பிறந்தார் அதுக்கு அடுத்த பிறவியில் ஜடபரதரா பிறந்தார்னு இந்த கதை ஜடபரதோ ஜடபரதோபாக்கிய உபாக்கியானம் ஜடபரதோபாக்கியானம் பாகவத்தில் ஒரு பெரிய கதை அது அதை பற்றி அவ்வளோ அது மாதிரி தத்திர தத்திர காமபிஹி ஜாயத்தை வாழ்க்கையில் ஆசைப்பட்டால் உழைக்கிறான் அனுகிரகமும் இருந்ததுன்னா கிடச்சுடுறது அப்புறம் அதையே கட்டின்று அழறாங்கிறார் ஜாயத்தே தத்ரதத்ர ஆனால் நிறைவு வருதான் வரலை கிருத்தாத்மனஸ்து ஆனால் இது அவன் வந்து என்ன பண்றான் ஒரு வரையறைக்குட்பட்ட பொருளோடு வரையறைக்குட்பட்ட மனிதர்களோடு வரையறைக்குட்பட்ட சூழ்நிலைகளோடு இணைந்திருப்பதால் வரையறையில்லாத பேரின்பம் அவனால் உணரப்படுவதில்லை ரொம்ப முக்கியம் வரையறைக்குட்பட்ட வரையறைக்குட்பட்ட சூழ்நிலைகள் வரையறைக்குட்பட்ட மனிதர்கள் அவர்களோடு சேர்ந்து வாழ்கிற பொழுது வரையறையில்லாத பேரின்பத்தை அவனால் நினைக்க முடியாது ஆனால் இவன் இன்னொருத்தன் யாருன்னு இவன் என்ன பண்ணுறான் ஞானின் எவன் பொருள்களை விஷயத்தியானம் பண்ணுகிறானோ அந்த விஷயங்களை அடைகிறான் சுருக்கமாக சொன்ன அதுதான் எவன் உலகப் பொருள்களை நாடுகிறானோ அவன் உலகப் பொருள்களை அடைகிறான் சிறு இன்பப் பொருள்களை விரும்புகின்றவன் சிறு இன்ப பொருள்களை அடைகிறான் புலனின்பொருள்களை நாடுகின்றவன் புலனின்பொருள்களை அடைகிறான் ஆனால் பேரின்பத்தை நாடுபவனோ கிருதாத்மனஹா கிருதாத்மான்னு சொன்ன என்ன அர்த்தம் ஜீவாத்மாவை பரமாத்மாவாக செய்து கொண்டவன் செய்து கொண்டவனா என்ன அர்த்தம் அறிவால் புரிந்து ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு அல்ல கிருதா கிருத்தம் கிருத்தகா ஆத்மா அப்படி போட்டுக்கணும் கிருத்தாத்மா கிருத்தாத்மானா என்ன அர்த்தம் தன்னை கன்வெர்ட் பண்ணிவிட்டான் மாற்றிக்கொண்டு விட்டான் என்னென்ன நான் அல்பமான ஜீவன் அல்ல பூர்ணமான பரமன் நான் குறுகிய வரையறை எல்லைக்குட்பட்ட ஒரு ஜீவன் அல்ல எல்லை பரம்பொருள் நான் என்று தன்னை செய்து கொண்டவன் செய்து கொண்டவன்னா தன்னை உணர்ந்து கொண்டவன் இந்த ஜீ புத்தியை நீக்கியவன் பரமாத்ம புத்தியை புரிந்து கொண்டவன் அப்படிப்பட்டவனுக்கு என்னன்னா பரமாத்மா எங்கே இருக்கார்னா எங்கே இல்லை சர்வ வியாபி அப்போ அத்தனையும் யாருன்னா அத்தனையும் நான் தான் நான் எதை ஆசைப்படுவேன் அத்வைதி எதுக்கு ஆசைப்பட முடியும் ரெண்டாவதாக ஒரு பொருள் இருந்தால் தான் ஆசைப்பட முடியும் கோபப்பட முடியும் அன்பு காட்ட முடியும் புறாமப்பட முடியும் ரெண்டாவதாக ஒரு பொருளுமே இல்லையே இரண்டாவதாக ஒரு பொருள் இருந்தால் நான் என்ன வஸ்தும் இருக்குது அதாவது பூர்ணத்துவம் நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்கறது எதுவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்காக அதை எதிர்பார்க்கலை நிறைவுக்காகத்தானே எல்லாத்தையும் எதிர்பார்க்குறேன் நான் காலேஜ் படித்து முடிச்சுட்டா எனக்கு நிறைவு கிடைக்கும் கல்யாணம் ஆகிட்டா நிறைவு கிடைக்கும் குழந்தை எல்லாம் நிறைவு கிடைக்கும் நிறைவுக்காகத்தான் எதையும் விரும்புகிறோமே தவிர அதற்காக அதை விரும்புவதில்லை ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி ஆக நம்ம நிறைவுக்காகத்தான் எல்லாம் விரும்புகிறோம் குழந்தைகள் க்ஷேமாக இருக்கணுங்கிற எண்ணத்துக்கு என்னுடைய நிறைவுக்காக குழந்தைகளினுடைய நன்மையை விரும்புகிறேன் என்னுடைய நிறைவுக்காகத்தான் எல்லாத்தையும் விரும்புகிறேன் ஆனால் இங்கே உபரிஷத் என்ன சொல்கிறது நீ நிறைவுக்காக எதையும் விரும்பாதே நீயே நிறைவாக இருக்கிறாய் நிறைவானவனே நிறைவை தேடுவது என்னே அறியாமை அதுதானே புரிய மாட்டேங்கிறதுன்னா நீ படி புரியும் ஒரு நாளும் நீ நிறைவை அடைய முடியாது ஏன்னு நம்ம நம்ம பாஷையிலே சொன்னால் நீ நிறைவை அடைய முடியாது நிறைவானவனாக ஆக முடியாது நிறைவை அறிய முடியாது நிறைவை அனுபவிக்க முடியாது பிரம்மன் வேற நிறைவு வேற இல்லையே அதுவே நீ நிறைவே நீ நீயே நிறைவு ஆகையினால நம்ம வாழ்க்கையில் எல்லாம் இதை பண்ணிட்டா அந்த குறை போயிடும் நிறை வரும் அப்படின்னு எல்லாம் சரியாக இருக்குது அந்த மூணாவது பையன் மாத்திரம் இதெல்லாம் இந்த காலத்தில் கிடையாது அதுவும் போச்சு அந்த ரெண்டு மூணாவது பையனுக்கு மாத்திரம் ஒரு இது வந்துட்டா எனக்கு வேதம் செல்லு குருவ நினைச்சு பார்க்குறேன் அவருக்கு ஆறு பையன் மூணு பொண்ணு இந்த ஆறு பையன் மூணு பொண்ணுல எல்லாருக்கும் மூத்த பையனுக்கு பதினேழு குழந்தைகள் பயப்பட அவங்களுக்கு தான் எல்லாரும் நல்லா இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க ஒருத்தனுக்கு ஒரு குறையும் இல்லை எல்லாம் நல்ல நல்ல பதவியில் இருக்கா நல்லா சௌக்கியமாக இருக்கான் ஒரு குறையும் இல்லை ஆனால் என்னென்னா ஒரு மூணாவது பையனுக்கு மாத்திரம் குழந்தையே இல்லை அது அவருக்கு ரொம்ப வருத்தம் பாருங்கள் வேதமெல்லாம் படித்து கீதையெல்லாம் படிச்சுட்டே இருப்பாரு இப்போ பத்திரம் அவர் வெளியே கா ஆசை கிடையாது எப்போ பார்த்தாலும் பாராயணம் பண்ணிட்டே இருப்பார் வீட்டுக்கு வந்து யாராவது தட்சிணை கொடுத்தாதான் வீட்டுக்கு பின்னாலும் நிறைய மாடு இருந்துகிட்டே இருக்கும் பத்து மாடு இருந்துகிட்டே இருக்கும் பால் கொடுத்துட்டே இருக்கும் வீட்டில் ஒன்று அன்னத்துக்கோ பானத்துக்கோ எதுக்கும் ஒரு குறைவும் கிடையாது வீட்டை தேடி வந்து நமஸ்காரம் பண்ணி எல்லாம் கொடுத்துட்டு போயிடுவாங்க அவரும் காலையில் வந்து ராத்திரி வரைக்கும் வேத பாராயணம் பண்ணுவார் கீதையை படிச்சுட்டு அவர் மாதிரி படிக்கவே முடியாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் இருப்பார் சாஸ்திரத்தை படிச்சுட்டே இருப்பார் விசாரி வேதாந்த விசாரம் பண்ண மாட்டார் பாராயணம் பண்ணிகிட்டே இருப்பார் பண்ணுவார் சாந்தோக்கிய உபநிஷத்துக்கு அர்த்தமெல்லாம் படிப்பார் வருஷத்துக்கு ஒரு தடவை சா அவருக்கு அவங்களுடைய வேதம் அது சாம வேதம் சாந்தோக்கிய உபனிஷத்துக்கு அர்த்தம் படிப்பார் அது ஒருத்தர் ஒரு பண்டிதர் வருவார் ஒரு தட்சிணாமூர்த்தி படத்தை சங்கராச்சாரிய படத்தை வியாசர படத்தை வைப்பாங்க ஒரு ஒரு வாரம் பூஜை நடக்கும் அவருடைய பர்த்டே சமயத்தில் படிப்பார் அதுதான் ரெகுலர் ரொட்டீன் அது ஒரு ரிச்சுவல் மாதிரி நடக்கும் அது ரொம்ப ஸ்ரத்தையாக கேட்டுட்டு அவரும் நல்லா சொல்லுவார் ஒரு வாரம் பார்த்தா எல்லா நேரமும் அதே தான் உட்காந்துருப்பாங்க காலம்புரை பார்த்தா நாலு மணிலேருந்து ராத்திரி ஒம்பதரை மணி வரைக்கும் அந்த உபனிஷத்து விசாரணை நடக்கும் இடையில் சாப்பிட்ற நேரத்தை தவிர மத்தியானம் ரெஸ்ட்டு கிடையாது நம்ம இங்கே மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு விட்டால் நாலரை மணி வரைக்கும் உங்கள் சௌரியந்தான் அதனால் வந்து அப்படிலாம் படிப்பாங்க ஆனால் அவருக்கு மனசில் ஒரு பக்கம் என்ன இருந்தாலும் அவனுக்கு ஒரு குழந்தை இல்லை வருத்தனது கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமோ நான் நம் இப்பவும் நம் பரிபூர்ணமாக ஒத்துப்பேன் அவரே பிறந்துட்டார் டாக்டர்ஸ் எல்லாம் முடியாதுன்னு சொன்ன கேஸ் இந்த சத்யா வரானே அவர் அவனே அவரே தான் அவன் அந்தவன் விருப்பத்தில் இருக்கார் அதே பேச்சு அதே நடை அதே உடை அதே பாவனை அப்படியே இருக்கு உரிச்சு வச்ச மாதிரி இருக்கான் அது மாத்திரமில்ல இன்றைக்கி தமிழ்நாட்டிலே சாமயத்தில் அவன் சூப்பர் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் அது எப்படி வரும் பதினெட்டு வயது தான் அது எப்படி இவ்வளோ வரும் இத்தனை பேர் சாம வேதம் படிக்கிறான் அத்தனை பேருக்கு ஏன் வரல ஏன்னா அவர் தூங்குற போதெல்லாம் கனவுல கூட சா தான் சொல்லுவாங்க அந்த வீட்டில் குழந்தைகள்லாம் தூளியில் பாடுற போதே அதுவே சாமன் சொல்லிகிட்டே இருக்கும் அந்த துணி இது போட்டிருக்காங்களே அது ஆடிகிட்டே இருக்கும் அது ஆவுகா ஆவுகான்னு சொல்லும் அதுவும் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடுன மாதிரி அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும் நாங்கள் அதெல்லாம் சர்வசாதாரமாக கேட்டுருக்கோம் எதுக்கு சொல்கிறேன் பாரு அப்படி வந்து வேதம் படித்தவருக்கே அந்த மாதிரி கடைசியில் ஒரு எண்ணம் இருந்ததுன்னு சொன்னால் மறுபடியும் சுக்கரம் அதிவர்த்தந்தி போச்சு மயூன் வேதகுரு வேற நான் சொல்லலை இதை பிரத்யக்ஷமாக பார்த்து சொல்கிறோம் டாக்டர்ஸ் எல்லாம் முடியாது நெவர் நவெல்லாம் யோசிக்கிறான் இது நடந்தது எப்படி நடந்ததுங்கிற அதுதான் வேத அகோ மகிமா வேத மகிமா என்ன சொல்கிறது ஒரு பக்கம் பார்த்தா மயி இன்னொரு பக்கம் பார்த்தா அவருக்கு வந்து மறுபடியும் நல்லா பண்ணுறோம் அருமையாக பண்ணுறான் நம்பர் ஒன்னாக இருக்கான் இன்றைக்கி எல்லாத்துலேயும் இங்கே அடிக்கடி வரணும் அந்த பையன் அவங்களெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் தெரியும் நான் அவங்க சொன்னேன் பேசாமல் மடத்துக்கு அனுப்பிச்சிருவாங்க ஆ அவனுக்கு சீக்கிரம் விவாகம் பண்ணி ஆகணும் தர்மம் அதெல்லாம் போகணுமே அப்படி சொல்கிறாங்க அவன் போய்ட்டு பர்யாப்தாமஸ் கிருதாத்மனஸ்து பர்யப்த காமச கிருதாத்மன கிருதாத்மனச பர்யாப் போர் எல்லாத்துக்கும் எதுலேயும் பூர்ணத்துவம் வேண்டாம் அகம் பூர்ணா அவனுக்கு என்னாகிறதுனா ஆசையை விட்டவனுக்கு போதும் என்று நல்லா புரிந்து கொண்டவனுக்கு சர்வே காமாக இகைவ அஸ்மின் ஜென்மனி ஏவ அத்தைவ அனைத்து ஆசைகளும் ஒடுங்குகின்றன அவனுக்கு ஒரு ஆசையும் கிடையாது ஆசையே இல்லை சர்வே காமாக ஆனே சர்வே காமாகன்னு அர்த்தம் கடவுளை அடையணுங்கிற ஆசையும் இல்லை ஏன் கிருத்தாத்மாவாயிட்டானே ஒரே ஒரு ஆசை வேணால் வச்சுக்கலான்னு சொல்லலாம் சுவாமி கடவுளை அடையணுங்கிற ஆசை இருக்கக்கூடாதா நல்லதுதான் அந்த ஆசை இருக்கட்டும் ஆனால் ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசையை விடவிட ஆனந்தமாக ஈசனோட ஆயினும் ஆசை அருமை அதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது கடவுள் எங்கிட்ட இருக்கார் நான் ஆசைப்பட்டால் எனக்கு ஒன்றும் ஆசை ஒன்றும் பண்ணாதுன்னு இருந்தாலும் ஆசைப்பட்ட அவஸ்தைக்கு ஆகலாவேன்னு ஒரு அர்த்தம் இருக்குது ஆனால் கடவுளை அடையணுங்கிற ஆசையும் நீ விட்டு விடு கடவுள் உனக்கு வேறாக இல்லவே இல்லை ஆகவே எல்லாமே நான் அத்வைதத்தை புரிந்து கொண்டவனுக்கு ஆசை எங்கே அத்வைத தத்துவத்தை நன்கு உணர்ந்தவனுக்கு ஆசைப்படுவதற்கு பொருளே இல்லை எனவே அவன் ஆசைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இது வந்து ஞானியினுடைய மகிமை ஞானியினுடைய பெருமை என்ன பூர்ண காமஹா காமரஹிதா விஷயானந்த காமரகிதா விஷய காமரஹிதா துவைத காமரஹிதா ஈஸ்வர காமரகிதா கடவுளை அடையணுங்கிற காமமும் அவனுக்கு இல்லை காமமெல்லாம் போகணுங்கிற காமமும் அவனுக்கு இல்லை ஏன்னா காமமுங்கிறதே கிடையாது இந்த காமசப்தத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்குது வழக்கமாக இருக்கிற அர்த்தம் வேறு இந்த இடத்துல காமகான்னு சொன்னால் எல்லா ஆசையும் குறிக்கும் எல்லா விதமான ஆசைகளையும் குறிக்கும் ஆகையினால் இது பர்டிகுலர் டிசையர் கிடையாது ஆல் டிசையர் அவ்வளோதான் இது முடித்தாச்சு ஆக இதெல்லாம் ஞானி ஸ்துதி உபனிஷத் மறுபடியும் சாதனங்களை பற்றி பேசுகிறேன் ஆக இந்த புஸ் இந்த மந்திர இந்த இந்த கண்டத்தில் முதல் மந்திரம் ரெண்டாவது மந்திரம் ஞானி ஸ்துதி ஆத்மக்ஞா பர்யாப்த காமஹா என்பது கருத்து இனி மூன்று நான்கு இரண்டு மந்திரங்களும் மீண்டும் ஞானத்துக்கு தேவையான சாதனத்தை சொல்லுகிறது படிக்கலாம் नायमात्मा न तेन आत्मा வை ஆமா नायमात्मा प्रवचनेन, नायमा प्रवचनेन ना ना तेन ना। आत्मा யமாய நுத வனு இந்த மந்திரம் தீவிர முமுக்ஷுத்வம் இருந்தால் ஒழிய ஆத்ம ஜானத்தை பெற முடியாது என்று சொல்லுகிறது இந்த மந்திரத்தினுடைய தாத்பரியம் அதுதான் அதி தீவிர முமுட்சுத்துவம் தேவை யாருக்கு மோட்சம் கிடைக்கும் ஞானம் கிடைக்கும்னு கேட்டால் தீவிர முமுட்சுத்தம் சுவாமி எப்படி இருந்தால் கடவுளை அடையலாம் அப்படின்னு ஒருத்தன் கேட்டான் குருக்கிட்ட என்ன பண்ணார் நமக்கு தெரிஞ்ச கதை தான் தினம் குரு கூட இவனும் ஆற்றுக்கு குளிக்க போனோம் அவரும் போனார் இவன் போனார் குளிச்சுட்டே இருக்கணும் பக்கத்தில் இருந்தார் அவன் சிஷ்யன் கூடவே இருந்தான் சடனாக அவனை பிடிச்சுவிட்டார் பிடிச்சி ஒரு முக்கு முக்கினார் அவன் என்னாச்சோ குருவுக்கு இப்படி இருந்தால் நல்லா தானே இருந்தார் அப்படி போட்டு அமைக்கிறாராயணுந்தான் ஏன் பிடிச்ச திடீர்னு பிடிச்சி ஒரு அமுக்க அமைக்கினா என்ன பண்ணுறது ஒரு சும்மா சிஷியன் அவனை கொல்லவா போகிற அறுவார் கொஞ்சம் அவனை அமைக்கிவிட்டு ஒரு ஒரு செகண்டு உனக்கு கொஞ்சம் கஷ்டப்படுத்தி விட்டு அப்புறம் உனக்கு இப்போ என்ன வேணும் நாளை காலம்பறை டிஃபன் வேணுமா உயிர் வேணுமா அப்படின்னா அப்பா அவர் சொன்ன தண்ணிக்குள்ளே இருந்தபோது நீ என்ன நினச்சேண்ணா எப்படியாவது பிழைச்சா போயிருந்தான்னு நினச்சேன்னா அந்த வேகம் உனக்கு இதில் வரணும் எனக்கு மோக்ஷத்தை தவிர எனக்கு வேறு எதுலேயும் கவனமே கிடையாது அது இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க தலையில் நெருப்பு பிடிச்சவன் தலை முடியல திடீர்னு நெருப்பு பிடிச்சி கொடுத்து என்ன பண்ணுறதுன்னா பஞ்சாங்கத்தை எடுத்துன்னு வாடா தண்ணி விட்டுக்கலாமா வேண்டாமான்னா கேட்டுருப்பான் தலையில் நெருப்பு பிடிச்ச உடனே நேரம் ஓடி போய் எங்கேயா பைப்பை திறந்து தலையை காட்டுவானா ஏதாவது ஜலத்தை எடுத்து விட்டுப்பானா எல்லாத்தையும் எப்படியோ அணைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவானே தவிர வேறு எதுலேயுமே கவனம் இருக்கவே இருக்காது அதே மாதிரி அதி தீவிர முமுக்ஷுத்வம் இருந்தால் ஒழிய இது கிடைக்காதுன்னு உபனிஷத் முமுக்ஷுத்துவத்தை எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்காக வற்புறுத்தி சொல்கிறதுக்காக இந்த வருகைகளை எல்லாம் சொல்லுகிறது அயம் ஆத்மா பிரவச்சனேன ந லப்யா நான் பிரிக்கணும் அயம் ஆத்மா இந்த ஆத்மா பிரவச்சனேன பிரவச்சனேன என்ன அர்த்தம் சாஸ்திர அத்தியன பாகுல்யேன ரெண்டு அர்த்தம் சொல்லியிருக்கார் சங்கரா இது கட்டோபனிஷத்துலேயும் இருக்குது இங்கேயும் இருக்கிறது நிறைய படிச்சுக்கிண்டே இருக்கிறதுனால இந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும் அதுக்காக படிக்கக்கூடாதுனு அர்த்தம் இல்லை ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் இதை படிச்சு விட்றான் இதை படித்த உடனே சொல்லி இதுவே சொல்லியிருக்கு படிக்க வேண்டாம்னு அதனால இதை மூடி வச்சுட்டேன்னா எப்படி விபரீதமாக போகிறது பாருங்கள் ஜாக்கிரதையாக புரிஞ்சு உபனிஷத்து தான் சொல்கிறது உபநிஷத்துக்கு தான் சொல்கிறதுக்கு தைரியம் இருக்குது அதிகாரம் இருக்குது பிரவச்சனம்னு சொன்னால் நிறைய படிக்கிறதுனால இது அடைஞ்சுவிட முடியாது இப்படி ஒரு அர்த்தம் பிரவச்சனம்னா இன்னொரு அர்த்தம்னா வேத பாராயணம்னு அர்த்தம் வெறுமனே வேதங்களை ஓதுவதால் இந்த ஆத்மாவை தெரிந்து கொள்ள முடியாது விடாமல் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேதத்தை படிச்சுட்டே இருக்கார் வேத பாராயணம் பண்ணிகிட்டே இருக்கார்னா புண்ணியம் கிடைக்கும் புண்ணியம் கிடைக்கும் மனசில் பக்குவங்கள்லாம் உண்டாகும் ஆனால் அது மாத்திரம் போராது வெறும் வேத பாராயணம் மாத்திரம் போராது நிறைய சாஸ்திரங்களை படிக்கிறது மாத்திரம் போராது ஆக பிரபட்சனேன அயம் ஆத்மா ந லப்யா அப்புறம் அடுத்தது மேதையா நல்ல மனப்பாடம் பண்ணியிருக்கேன் இப்போ ஃபோர்ஸ் பண்ணி மனப்பாடம் பண்ணி வச்சுடலாம் இப்போ எத்தனையோ பாடசாலாம் அப்படிலாம் இருக்காங்க பசங்களை எல்லாம் அப்பா அம்மா வந்து குழந்தைகளை ஃபோர்ஸ் பண்ணி படி படி படின்னு படிக்க சொல்கிறது ஆனால் அதுக்கெல்லாம் மனசில் என்ன இருக்குது மற்ற குழந்தைகளோட எங்கேயா பார்த்து விடுறது அப்படிலாம் மிஸ் இந்த நிறைய இதெல்லாம் இருக்குது கம்ப்யூட்டர் இருக்குது டிவி இருக்குது இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோமே நமக்கு இதெல்லாம் கிடைக்க மாட்டேங்கிறதே இந்த பாழா போல என்ன அது என்னது ஒரு பாட்டே சொல்லுவாங்க நெடுமால் திருமருகா நித்தம் நித்தம் இந்த இழவா இந்த வாத்தியார் சாவாரோ வைத்தறிச்சல் தீராதம் ரொம்ப ஃபேமஸ் பாட்டு எல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் நமக்கு தொந்தரவாக இருக்குது எல்லாம் காலேஜில் போய் பார்த்தீங்கன்னா அவன் அவன் இதை சூஸ் பண்ணியிருப்பான் வீட்டில் அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்க தாத்தா பாட்டி சொல்லியிருப்பாங்க நீ இதுதான் படிக்கணும்டா அதுக்கு தான் நான் பணம் கொடுப்பேன் வேற எதுவும் கொடுக்க மாட்டேன்னா என்ன பண்ணுறது நாசமாக போக அப்படி சொல்லி படிக்கப்போம் அப்படி தானே திட்டுவான் மனசில் திட்டின்னு தானே போவான் பஸ்விட்டே போவோம் அங்கே போய் அழு அழுதுட்டே படிப்பான் ஆனால் அதுக்கப்புறம் அங்கே போனால் அங்கே அங்கே இருக்கிற ஒரு சூழ்நிலைக்கு ஒரு கௌரவத்தை சம்பாதிக்கணுமே அதுக்காக வேண்டியதாக படித்து கிடித்து பண்ணிவிடுவார் ஆனால் உண்மையிலே ஆழமான மனசில் இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது ஆர்வம் இல்லை வேதமெல்லாம் படிச்சுவிட்டான் வேத மந்திரங்கள்லாம் எதை கேட்டாலும் எந்த போர்ஷன் இருந்து வேணாலும் கேட்டாலும் சொல்லிவிடுவான் அப்புறம் வந்து நல்ல ஞாபக சக்தி மேதா சக்தி கிரந்த அர்த்த தாரண சக்தியாங்கிற நல்ல கிரந்தமும் தெரியும் எந்தெந்த மந்திரம் தெரியும் மந்திரத்துக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன மீனிங்கும் தெரியும் முண்டக்கோபு நிஷத்தில் சத்தியம்ங்கிறது எத்தனை இடத்துல வர்றது சத்தியம்ங்கிறதுக்கு எந்தெந்த இடத்துல எப்படி இப்படின்னு அர்த்தம் தபஸுங்கிறது எத்தனை இடத்துல வர்றது எந்தெந்த இடத்துல தபஸுக்கு என்னென்னலாம் அர்த்தம் உபனிஷத்தில் வந்து அக்ஷரங்கிறது ரெண்டு இடத்துல ரெண்டு விதமான அர்த்தத்தோடு வர்றது உங்களுக்கே தெரியும் பாருங்க இப்போ இப்படிதான் நினச்சின்னு இருக்கேன் அது நேற்றுக்கு சொன்னி க காலம்பரை முதல்ல எடுத்த கிளாஸ் இதுக்கு முன்னாடி எடுத்து மருந்து போயிடுத்துனா நான் ஒன்றும் பண்ண முடியாது ஆகா கிரந்த தாரண சக்தி அர்த்த தாரண சக்தி டெக்ஸ்ட்டும் மனப்பாடும் இந்த டெக்ஸ்ட்டுக்கு மீனிங்கும் மனப்பாடும் நீ எத்தனையோ பேருக்கு பாஷ்யமே மனப்பாடும் கிரந்தார்த்த தாரண சக்தியாக நான் பகுனா ஸ்ருத்தேன பூயசா ஸ்ரவணேன முண்ட கோபனிஷத்தை படிச்சிருக்கேன் முண்டகோ உபனிஷத்தை பதினஞ்சு தடவை படிச்சிருக்கேன் கடோபனிஷத்தை முப்பத்தஞ்சு தடவை படிச்சுருக்கேன் பகவத்கீதையை இங்கேயும் அங்கேயும் ஒரு வழி பண்ணிருக்கேன் அப்படியே கரைச்சி குடிச்சிருக்கேன் நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் அதை நீ ஃபினிஷ் பண்ணிட்டேன் நீ என்ன ஆச்சுன்னா ஃபினிஷ் ஆகிட்டே அதை ஃபினிஷ் பண்ணி முடிக்க முடியாதப்பா நல்ல பகுனா ஸ்ருத்தே என்னன்னு அர்த்தம் நிறைய தடவை நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன் எல்லா சுவாமிகள்டையும் கேட்டிருக்கேன் விளக்கமெல்லாம் கேட்டிருக்கேன் பகுனா ஸ்ருத்தேன ஆனால் அதெல்லாம் பண்ணத்தான் வேணும் ஏன் வச்சுங்க நிறைய பேர்கிட்ட கேட்கணும் நல்லா மனப்பாடம் பண்ணணும் நல்லா அர்த்தம் தெரியணும் நல்லா பாராயணம் பண்ணணும் ஆனால் அது மாத்திரம் போராதுன்னு இந்த உபனிஷத் சொல்கிறது உனக்கு ரொம்ப தீவிரம் இருக்கணும் அது தான் எனக்கு வேணும் அந்த உபனிஷத்தில் சொல்லியிருக்கிற விஷயத்தில் உனக்கு ஆசை இருக்கணும் எம் ஏவ ஏஷா பிரணுத்தே ஏஷானா அயம் புருஷஹா ஐயம் மனுஷா வித்வான்கிற சிங்கராஜன் இந்த வித்வான் எம் பிரணுத்தே எம் ஏவ பிரணுத்தே எனக்கு பரமாத்மா தான் வேணும் எனக்கு ஒருவேளை ஏதோ பேருக்கு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா போகிறோம் அது உப்பு புளிக்காரத்தை பற்றி நான் கவனப்பட மாட்டேன் எனக்கு வேண்டியதெல்லாம் என்னென்னா ஸ்ரவணம் நெதித்தியாசன் அதை தவிர எனக்கு ஒன்றும் வேண்டாம் அதே போ அப்படி ஒரு தீவிரம் வேணுமா அந்த வே இது இருக்கணும் எம் ஏவ பிரணத்தை ஒரு க்ளாஸையும் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் எல்லா கிளாஸையும் ப்ராப்பராக அட்டன் பண்ணுவேன் எனக்கு வேண்டியது ஞானம்தான் அதனால் இந்த ஆத்மா வரணுங்கிறார் ஆத்மாவை தவிர வேறு எதுவும் கவனி நினை கல்யாணம் பண்ணிக்கிறப்ப பாருங்கள் இந்த லவ்வர்ஸ் மேரேஜ் பண்ணுற போது அவனைத்தான் பண்ணியே தீர்வான்னு பிடிவாமல் அது இருக்கணும் அந்த விஷயத்தில் இருக்கிறதுனு கேட்டோம் வந்து சொல்கிறார் ஒருத்தர் சொல்கிறார் இவர் வந்து ஒரு ஜாதி அவங்க ஒரு ஜாதி இவங்க ரெண்டு பேரும் மெடிக்கல் காலேஜில் பிடிச்சி இந்த பொண்ணுக்கும் அந்த பையனை பிடிச்சி போயிடுது அந்த பையனுக்கும் இந்த பையனை பிடிச்சி போயிடுது அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க பண்ணிண்டா இவ்வளோத்தான் பண்ணிப்பேன் அவனும் இவ்வளோ தான் இவனைத்தான் பண்ணிப்பேன் வேறு யாரையும் பண்ணிக்க முடியாது இல்லாட்டி நாங்கள் இப்படியே வாழ்ந்துட்டு போய்ட்றோம் இன்னும் ஒரு படி மேலே போய் பண்ண வைக்கலன்னா செத்து போயிடுவேன் இப்படிலாம் பிளாக்மெயில் பண்ணுறது மிரட்டுறது எல்லாம் பார்க்கத்தானே செய்கிறோம் அதுதான் அதே தீவிரம் அதே தீவிரமாக இருக்கிற மாதிரி எனக்கு மோக்ம்தான் எனக்கு எந்த வஸ்தும் வேண்டாம் அந்த பரமாத்மாவையே எவன் தேர்ந்தெடுக்கிறானோ தேனைவ லப்யான்னு படிச்சுக்கணும் தேன லப்யா எம் ஏவ ஏஷா எம் ஏவ விரணுத்தே எம் பரமாத்மானமேவ வணுத்தே தேனைவ லப்யா அவனுக்குத்தான் அடைய முடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு பெரிய மதம் இருக்கு முக்தி என்பது நமது முயற்சியால் பெறப்படுவதா இறை அருளால் கிடைப்பதா சரியா இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் பட்டி மன்றனா வைக்கணும் இது பெஸ்ட் பட்டி இதுக்கு தான் வைக்கணும் முக்தி என்பது நமது முயற்சியால் பெறப்படுவதா இறை அருளால் கிடைக்கப் ரெண்டு கட்சி இருக்கு ஆதிசங்கரர் எந்த கட்சி முயற்சியால் அடையப்படுவது என்றே ஆதிசங்கரர் சொல்கிறார் ஏன்னா அருள் எப்பவும் இருந்துன்றேதான் இருக்குது ஓ முயற்சிதான் ரொம்ப முக்கியம் அருள் இல்லைன்னு யார் சொன்னது இன்னொருத்தன் சொல்கிற நான் முயற்சி பண்ணாமையாக இருக்கேன் அருள் தான் இல்லை அப்படிங்கிறான் அது தவறான எண்ணம் ஆக விசிஷ்டாத்வைத மதம் சைவ சித்தாந்தம் இது போன்ற மதங்களெல்லாம் இறைவனுடைய அருள் இல்லாமல் இருவினை ஒப்பு மல பரிபாகம் சக்தி நிபாதம் ஏற்படாது இது அவங்களுடைய கருத்து நம்ம அதை தப்புன்னு சொல்லலை ஆனால் சங்கராச்சாரியர் சொல்றார் புருஷார்த்தத்தினால் தான் மோக்ஷம் ஈஸ்வர அனுகிரகத்தை சார்ந்திருக்குன்னு சொன்னால் அப்போ அவருக்கு வந்து முயற்சி பண்ணுறவனுக்கு பட்சபாதம் காட்டுறாரா என்ன நிறைய கேள்விகள்லாம் இருக்குது நம்ம அந்த கேள்விக்கெல்லாம் இப்போ பார்க்கல இப்படி ஒரு கேள்வி இந்த இடத்தில் வரத்தான் செய்கிறது எல்லோரும் இதை கேட்கிறார்கள் ஆகையினால் அதுக்கு பதில் சொல்லின்றிருந்தால் அது ஒரு தனி டாபிக் ஆகிடும் உங்கள் இடத்துல தங் உங்களுடைய சிந்தனைக்கு இதை விட்டு விடுகிறேன் சிந்தனைக்கு இதை விட்டு விடு நீங்கள் எந்த கோஷ்டியில் சேரணுமோ சேர்ந்துங்கோ நம்ம இந்த கோஷ்டி தான் இருப்போம் நான் மோக்ஷம் இப்போவே இங்கேயே இருக்கு ரெடியாக இருக்கு நான் தான் அதுக்கு தயாராக இருக்கிறதில்ல இப்போ எல்லோரும் இப்போ வந்து கதவை சாத்துப்பா இன்னைக்கு ராத்திரி முழுக்க முண்டகோபரிஷத்து ஆரம்பிக்க போகிறேன் கட்டோபரிஷன் சொல்ல போகிறேன்னு சொன்னால் என்ன பண்ண போறீங்க சரி நீங்கள் சொன்னாலும் சொல்லிட்டீங்க நான் விட்டேன் சாத்துப்பா யாரும் போகக்கூடாது இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லாக இன்னைக்கு ராத்திரி முழுக்க சிவராத்திரி தான் உபரிஷத் ராத்திரி வச்சுடுவோமா ஐயோ ஐயோ தெரியாமல் உள்ளே வந்துட்டோம் என்று தேன லப்யா தஸ்ய தசியனா அவனுக்கு தசியேவன் அப்படி போட்டுக்கணும் அவனுக்குத்தான் இந்த ஆத்மா இந்த பரமாத்மா சுவும் தனது உண்மை ஸ்வரூபத்தை உணர்த்துகிறது என்னர்த்தம் தனது ஸ்வரூபத்தை தனும் சுவாத்ம தத்துவம் ஸ்வரூபம் விபருணுத்தே பிரகாஷயதி எப்படி குடம் விளங்குகிறதோ அப்படி தெளிவா இவனுக்கு அகம் பிரம்மாஸ்மிங்கிற தத்துவம் விளங்குகிறது ஆக இந்த மந்திரத்தினுடைய தாத்பரியம் என்னது இதுக்காகலாம் வேண்டான்னு அர்த்தம் இல்லை பிரவச்சனம் அவசியம் மேதாசக்தி அவசியம் பகுஸ்ரவணம் அவசியம் பிரவச்சனம் மேதாசக்தி பகுஸ்ரவணம் மாத்திரம் இருந்தால் போகாது அதெல்லாம் வந்து முமுக்ஷுத்வம் இருந்தால் தான் பலவத்தா இருக்கும் இல்லாட்டி பலவத்தா இருக்காது பலவத்துனா என்ன அர்த்தம் பயனை உடையதாக இருக்கும் இல்லை என்றால் அது பயனை உடையதாக இருக்காது அது புரிஞ்சுக்கணும் பயனை உடையதாக இருக்கணும்னா அதுதான் வழி என்ன சொல்கிறது இது இதெல்லாம் இருந்தால் தான் இந்த முமுட்சுத்துவம் இருந்தால் தான் அதுக்கெல்லாம் பூர்ணத்துவம் முழுமை இல்லை என்றால் இல்லை அதான் அர்த்தம் புரிஞ்சுக்கணும் இல்லைன்னா அது ஜீரோ ஆகிடும் பிரயோஜனம் இல்லாமல் இன்னும் ஒரு நாள் எந்த இதுவும் பிரயோஜனம் இல்லாமல் போகாது இருந்தாலும் இங்கே அதை எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்காக அது போராது இதுவும் வேணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு இடத்துல வேணால் இப்படி சொல்லலாம் உனக்கு முமுட்சுத்துவம் இருந்து என்ன பிரயோஜனம் நீ படிக்கலை ஞானம் வருவான் அப்படின்னு சொல்லுவோம் மோட்சம் அடையணும் மோற்றம் அடையணும் மோற்ற அடையணும் கத்திக்கிட்டே இருக்கேன் மோட்சம் அடையணும்னா குருக்கிட்டப்போ படி வரும் அப்படின்னு எங்கே தேவையோ அங்க பிரவச்சனத்தை எசைஸ் பண்ணும் உபநிஷத்து இங்கே முமுட்சுத்துவத்தை வற்புறுத்தி இருக்கிறது ஆகினால தஸ்மாத்து அந்ந தியாகேன ஆத்ம பிரார்த்தனா இதான் ஞாபகத்துக்கு வந்து சகனாவும் சகனவுன அருமையான வாக்கியம் பகவானே ஞானத்தை கொடுத்து காப்பாத்து ஞானத்தோட பிரயோஜனத்தை கொடுத்து காப்பாத்து வெறும் ஞானம் மாத்திரம் இருந்தா போராது அது வந்து பலமுள்ளதா இருக்கணும் ஞான பலத்தோடு இருக்கணும் மோக்ஷத்தோடு இருக்கணும் ஆஹா ஆத்ம பிரார்த்தனையை எதை நீ நாடுகிறாய் நான் எனது உண்மை ஸ்வரூபத்தை தெரிந்து கொள்வது ஒன்றே எனக்கு நோக்கம் நச்சிகேதஸ் மாதிரி அந்நம் வரம் நச்சிகேதா நச்சிகேதஸ் எப்படி இருந்தான் அதை சொல்லி தெரியாது இல்லையான்னு பிடிவாக முடிச்சான் அதை தவிர எனக்கு வேற வேண்டாம் ஆஹ உன்னை போன்ற துவாதுங்னோ பூயான் நச்சுக்கேதான் எம தர்மராஜா உன்னை மாதிரி சிஷ்யர்கள் என்ன மாதிரி குருமார்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தனை பண்றேன்னார் யம தர்மராஜா துவாதுனோ பூயான் நச்சுக்கேதா உன் சீக்கர்ஸ் என்ன அவர் சொல்லிகின்றார் துவாதுனோ பூயான் நகன என்னை போன்றவர்களுக்கு துவாதுனோ பூயான் நச்சிக்கேத்பிரஷ்டா நச்சிக்கேத மாதிரி கேள்வி கேட்கிற சிஷ்யர்கள் என்னை போன்ற குருமார்களுக்கு கிடைக்கட்டும் அப்படி சொன்னார் அப்படி பிரார்த்தனை பண்ணிட்டார் ஆசீர்வாதம் பண்ணினார் எம தர்மராஜா அடுத்த மந்திரத்தை படிக்கலாம் நமதாத் தபோ வாபியலிங்காத் ஏதை ரூபாயை यस्तु विद्वान आत्मा ब्रह्मधाम யூ तपसो தைஷ ஆமா விஷத்தைமயமாத்மாலீனோ வாபியலிங்க யஸ்து வித்வான் திசத்தை மேலும் சாதனங்களை உபரிஷத் சொல்லுகிறது முமுட்சுத்துவம் அழுத்தமாக உபதேசிக்கப்பட்டது முக்தியில் விருப்பம் ஆழ்ந்த ஈடுபாடு எனக்கு பொரு வேண்டாம் காமம் வேண்டாம் புண்ணியம் வேண்டாம் முக்திதான் வேண்டும் முக்திதான் வேண்டும் முக்திதான் வேண்டும் இந்த குழந்தை அடம் பிடிக்கிற மாதிரி பிடிக்கணும் எனக்கு அதுதான் வேணும் எதை கொடுத்தாலும் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி குழந்தைகள் சொல்லுகிறது அம்மா தான் வேணும் அப்படின்னு அம்மா அதை போய்த்து ஆகணும் அதே உதாரணம் தான் சொல்லணும் ஏன்னா இங்கே உபநிஷத்து சொல்லுகிறது அயமாத்மா பலஹீனேனா இந்த ஆத்மா பலமற்றவனால் அடையப்படாதது அடையப்படாததுன்னா ஏற்கனவே சொல்லிட்டீங்களே அப்படின்னா அந்த அர்த்தத்தில் சொல்லலை ஞானம்னு போட்டுக்கணும் ஆத்ம ஜானம் ஆத்ம ஜான நிஷ்டை ஸ்தித பிரஜனாக இருக்கும் தன்மை என்பது ஆத்மா அடையிறதுன்னு அர்த்தம் இல்லை ஆத்மா தான் அதுவாக இருக்கே அடையிறதுங்கிறது உபச்சார வார்த்தை ஆத்ம ஜான பலகீனேன லப்யா பலஹீனேனியா பலஹீனம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பண்ணுறது பலஹீனம் பலஹீனங்கிறதுக்கு எதிர்ப்பதம் வந்து பலம் தான் சொல்லுவோம் பலஹீனம் பூர்ண பலம் அப்படின்னா சொல்லுவோம் பலமசி பலம் மயி தேஹி வேதத்தில் ஸ்ரத்தாம் மேதாம் யசப் பிரஜாம் வித்யாம் புத்தி ஸ்ரீயம் பலம் இந்த பலம்னா என்ன ஸ்ட்ரென்த்து அந்த வலிமை என்ன வலிமை வேணும் நம்ம சாதாரண அர்த்தம் பார்ப்போம் சங்கராச்சார இந்த மீனிங் சொல்லலை நான் சொல்கிற மீனிங் சங்கராச்சாரன் சொல்லலை முதல்ல ஆரோக்கியம் உருப்படியாக இருக்கணும் அதனால தான் நம்ம படித்தோம் கர்ணேபிகி ஸ்திரைஹி அங்கைஹி கர்ணேபி பதிரம் சுணுயாம அக்ஷபி பதிரம் பசியேம ஸ்திரை அங்கை துஷ்டுவம்சா देवहितं எத்து आयुहु व्यशेम, எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டோம் இந்திரன் வந்து நம்ம காப்பா ஸ்வஸ்தி நயந்திரோ விரவ இந்திரன் எதுக்கு தேவத்தைனா பலத்துக்கு இந்திரோ மே பலேஷ் பலம்ங்கிறது வந்து உடம்பு பலத்தையும் குறிக்கும் சொல்லிட்டேன் மூணு நேரம் க்ளாஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த்து வேணும் உங்களுக்கும் வேணும் ஸ்ட்ரென்த்து மூணு நேரம் பொறுமையாக உட்காந்து கேட்கணுமே கேட்கணத்துக்கும் பலம் வேணும் இப்போ எழுந்திருக்கிறதுக்கு பலம் வேணும் கோயிலுக்கு போகிறதுக்கு பலம் வேணும் அங்கே போய் விடாமல் இருபத்தேழு நமஸ்காரம் பண்ணுறது தானே இருபத்தேழு நமஸ்காரம் பண்ணுறதுக்கு பலம் வேணும் ஒரு நமஸ்காரம் பண்ணி எழுந்தோம்னே அப்படின்னா முடியாது பலம் வேணும் நமஸ்க பலம் இருந்தால் தான் நமஸ்காரம் பண்ண முடியும் நமஸ்காரம் பண்ணா தான் பலம் வரும் பாருங்கள் பலம் இருந்தால் தான் நமஸ்காரம் பண்ண முடியும் நமஸ்காரம் பண்ணினா தான் பலம் வெளிப்படும் நம்மக்கிட்ட நிறைய பலம் இருக்குது பலத்தை வளர்த்துக்கிறது நம்மளால் தூக்குறது இல்லையா ஒரு பெருசாக பெருசாக தூக்குறான்னா பெரிய வெயிட்ட தூக்குறான்னா ஒரே நாளையாக தூக்குறான் தூக்கி தூக்கி தூக்கி அவங்ககிட்ட அந்த சக்தி இருக்குது நம்ம எல்லார்கிட்டையுமே அதை தூக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது நம்ம அதை வெளிப்படுத்துறதில்லை நம்மிடத்தில் உடலில் வலிமை இருக்கிறது யோகாபியாசம் பண்ணினால் அந்த பலம் வெளியில் வரும் ப்ராப்பர் எக்ஸசைஸ் பண்ணினா அந்த பலம் வரும் நம்ம தான் இங்கிருந்து அங்கே நடக்கிறதுக்கு யோசிக்கிறோமே அதனால தான் வயசான பிறகு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படியே ரொம்ப நாள் உடம்ப பழக்கிட்டோம்னா திரும்ப மாற்ற முடியுமா ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையாது ஆக இந்த சரீர பலம்ங்கிறது ஒரு விஷயம் அப்புறம் மனோபலம்ங்கிறது ஒரு விஷயம் பொருளாதார பலம் அவங்களுக்கு பலம் ப பணபலம் ஆள் பலம் அந்த பலமெல்லாம் இருக்குது இங்கே சங்கராச்சாரியர் சொல்கிறார் ஆத்ம நிஷ்டாபலங்கிறது வருஷக்கணக்காக இதையே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இந்த வலிமே வந்துடுச்சு வேதாந்தமதி இப்போ நாம் இதெல்லாம் அர்த்தம் சொல்கிறோம்னா ஒரே நாள்லையா சொல்கிறோம் படிச்சுண்டே இருக்கிறது திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து படிச்சுட்டே இருக்கிறதுனால இப்போ சொல்கிற போது அனாயாசமாக சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப நாள் ஆயாசப்பட்டதுனால தான் இப்போ அனாயாசமாக சொல்கிறோம் ஆயாசப்படாமல் அநாயாசமாக சொல்ல முடியுமோ நீங்கள் சமையல் பண்ணுறீங்க ஒரே நாள்லேயா நீங்கள் சமையல் பண்ணுறது சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்போ ஒரே நாள்லையா வந்துடுறது எத்தனை நாள் பண்ணுறோம் அடுத்த கிளாஸில் எல்லா விவரத்தை பார்ப்போம் இன்னும் இரண்டு வகுப்புகளில் நிறைவு பெறும் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஓம் பதிரங்கிஸ்ணுயாமரியஜா ஸிரைரங்கை சுஷ்டுவாகும்சி வியசேமதேவஹி தஞ்சதாயு ஸ்வஸ்தினோ விரத ஸ்வதி நூஷா விஷவேதாக ஸ்வதி நோ அரிஷ்டேமிஸ்பீஸ்வரோ குருராத்மேதி மூதவி வோமவத்வேயிணா மூர்த்த மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள்மோனி அருள் வா்த்தையன்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ாஹரி ஓ ஆதிநாமிக்கீ